சகோதரே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவர் மரணத்தை நினைவு கூர்றதுனால மரணத்தை யோசிக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா இமாம் நவீர் அகமதுல்லாலே சொல்றாங்க மரணத்தை பத்தி ஒரு மூமின்னு யோசிக்கிறதுனால அவருக்கு மூன்று விதமான நன்மைகள் ஏற்படும் தான் மூன்று விதமான நன்மைகள் முதல் நன்மை என்ன அப்படின்னு சொன்னா தாஜின் சவுபா எப்ப அவர் மரணத்தை யோசிப்பாரோ மரணத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருவாரோ அவர் உடனடியாக சவுபா செய்ய ஆரம்பிப்பார் வாய்ப்பு கிடைக்கும் செஞ்ச பாவங்கள் வந்து உடனே தௌபா செய்வாரு செஞ்ச பாவம் உடனே விட்டுருன்னு நினைப்பாரு இல்லன்னு கொஞ்ச நாள் செஞ்சுக்கலாமே இந்த அடுத்த லிழத்தி அதுக்கு தௌபா செஞ்சு அழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரமதான் வரைக்கும் லழுத்துல குதிரை வரைக்கும் பாவத்தை தள்ளிப்பட மாட்டாரு உடனடியா தௌபாசி நினைப்பாரு அது வரைக்கும் எழுத்து வரைக்கும் எனக்கு இருக்குது எனக்கு அவங்க எந்த நேரத்துல மூத்த ஆயிரலாம் எந்த நேரத்தில் மரணம் வரலாம் அப்ப அதனால எந்த ஒரு மனிதர் மரணத்தை யோசிக்கின்றாரோ மரணத்தை ஞாபகப்படுத்துகின்றாரோ அவருக்கு செஞ்சுட்டே இருக்கானே இருக்கோம் உடனடி ஒருத்தன் தௌபா செய்யறா என்ன அர்த்தம் பாவத்தை விட்டுட்டான்னு அர்த்தம் அதான அர்த்தம் உடனே பாவத்தை விட்டுட்டாரு உடனே தௌபா செய்யறாரு முதல் என்ன செய்ய பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது உள்ளத்துல எது இருந்தாலும் எது இருந்தாலும் அலஹம்லா போதுங்க அலமதுல்லா போது எனக்கு எப்ப மூத்தா போறனு தெரியல எனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்கு சக்கலாத்தில படுத்திருக்க வேற ஒருத்தர் அவர்கிட்ட போய் ஒரு ரெண்டு பங்களா உங்க பேரு எழுதி வைக்கிறேன் தாங்கன்னு கேட்பான் சகலாத்து மனுஷன் போய் உங்களுக்கு ரெண்டு பங்களா எழுதி வைக்கிறேன் நானே மோதா போறேன் எனக்கு எதுங்க போறோம் நான் அது வேற வேற கேள்வி வைக்க அதே ஒரு விஷயம் எழுதி வைங்க அப்படின்னு தான் கேட்பான் ஆனா உண்மையான மரணத்துறை ஞாபகம் இருந்தால் தான் மரணிக்க போகிறோம் என்ற எண்ணம் இருந்தால் மனிதனுக்கு அல்ல இயற்கையா உள்ளத்தில் என்ன போட்டுருவா கனாசல் கல்வி ஏற்பட்டும் அதாவது உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மை ஏற்பட்டுரும் அவாணம் செயற்படா இன்னும் வேணும் இன்னும் வேணும் அந்த பணம் வேணும் இந்த பணம் வேணும் என்று அந்த பணத்தின் மீது செல்வத்தின் வராது அவனுக்கு பணாத்து கல்வி என்று சொல்லக்கூடிய உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மை ஏற்படும் எப்போ மௌத்து ஞாபகம் அதிகமா இருந்தா ரெண்டாவது நன்மை மூணாவது நன்மை என்ன அப்படின்னு சொன்ன சொல்வதில் நசாத்தா விவாதத்துகளிலே ஆர்வம் ஏற்படும் விவாதத்தில் ஆர்வத்திலே பாசிவாரு வேண்டாம் இருப்பாங்க எதுக்கு தயாரித்து மத்திய பெரிய இருக்கும் சொல்ல முடியாது அப்போ மௌத்துடைய ஞாபகம் மோரணத்தை அதிகமாக ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பித்து விட்டார் தகவல்களே அவனுக்கு மூன்று விதமான நன்மைகள் ஏற்படும் ஒன்னு அவன் உடனடியாக சவுபா செய்வான் ரெண்டாவது உள்ளத்திலே போதும் என்ற திருப்தி ஏற்பட்டுவிடும் போதும் என்ற எனக்கு அல்லாஹ் கொடுத்தது போதுங்க இதுக்கு மேலே இருக்குங்க பேராசை என்று அல்லாஹும் அல்லா கொடுத்த ஞாபத்தின் மீது நன்றி செலுத்தி போதும் என்ற மனப்பான்மை ஏற்படும் இபாதத்துகளிலே ஆர்வமும் சுறுசுறுப்பும் ஏற்படும் இது மௌத்த ஞாபகப்படுத்துறவருக்கு